அப்படிப்பட்ட ஆளே இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து கருவி போச்சு இனி எப்படி குடும்பத்தை தாட்டுறது வாங்கின கடனை எப்படி திருப்பி குடுக்கறது இந்த லட்சணத்துல பொங்கல் ஒரு கேடா அப்படின்னு சுப்பையா கேக்குறாரு வரா சொல்லுமா என்ன சொல்றாங்க பொங்கல் திருவிழா இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னா மாமா பொங்கலுக்கு வரமாட்டாங்களா மாடெல்லாம் விரட்ட மாட்டேமா இந்த பிள்ளையில நினைச்சதா ரொம்ப கவலையா இருக்கு தீபாவளியோட பொங்கா தான் நமக்கு எல்லாம் விசேஷம் வருஷமா நடக்கலையா இந்த வருஷம்தான் அந்த மானம் நம்ம மானத்தை வாங்கிருச்சு